கடந்த இரண்டு வாரங்களாக இந்த மன்றத்திலே நடந்து வரும் வழக்கு விசாரணை இந்த வாரமும் தொடக்கிறது இந்த வாரம் தனது கருத்துக்களை முன்வைக்க திரு சசிமாமா அவர்களை மன்றத்திற்கு அழைக்கிறேன் ஐயா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தானுங்க அதாவது குழந்தைகள்லாம் கெட்டு போய் பாதை மாறி போறதுக்கு பெத்தவகதே முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு கடந்த ரெண்டு வாரமா என்னுடைய கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்ப புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இருந்தாலும் என் மனசுல இருக்கிற சில கருத்துக்களை இப்ப நான் சொல்லிடுறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா என் நண்பர் வீட்டுக்கு அங்கே நடந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் சொல்லலாங்கிற காத்தான் இப்ப நான் அந்த கருத்தை நான் கூட சொல்றேன் சொல்லுங்கள் தாங்கள் பார்த்த நிகழ்ச்சி தாங்கள் தாராளமாக இங்கு கூறலாம் ஐயா ஒரு சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா பார்த்தா அந்த வீட்டுல அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் உள்ள போனவன வாங்கினாங்க எங்க குழந்தை எங்கன்னு கேட்டேன் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம்ல போட்டு உள்ள உட்கார வச்சு அதை வந்து வீட்டு போனி பண்ணப்பான்னு சொல்லி போட்டு கதை வச்சாத்தி கொய்கிய போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆள்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஐயா அந்த டிவியில ஏதாவது நல்ல நிகழ்ச்சி உள்ளதுன்னு பார்த்தா அதுல ஒரு வீணா போன நிகழ்ச்சி அதாவது யாரு போன்ற டீயை யாரு கூட்டிக்கிட்டு எங்கே எவபுருஷன இந்த மாதிரி ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி அதில் ஓடிக்கிட்டு இருக்கு இதை வந்து அந்த ரெண்டு பேரும் எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஒரு கணவன் மனைவி உட்காந்து பார்ப்பதற்கு தகுதியற்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த ரெண்டு பேரும் உட்காந்து அவ்வளவு சுவாரஸ்யமா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான அவர் பண்ண ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா கதவை சாத்தி அந்த குழந்தைய ரூமுக்குள்ள உட்கார வச்சு படிக்க சொல்லிட்டாரு அந்த குழந்தை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தை எனக்கு பார்க்கும் போது ரொம்ப கோபமா இருந்துச்சு அவங்கள்ட்ட எல்லாம் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல சொன்னால் நம்மளால பைத்தியகாரம் அதெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி வரும்போது எப்படி எட்டி பார்க்குறேன் அந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தை ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு சரி படிக்கிற அந்த ஜெர்னல் எட்டி பார்த்தா அது கதோரமா உட்காந்து அந்த சீரியலத்தை அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் அது கேட்டுக்கிட்டு அது படிக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சமூகம் சீரழிந்து போறதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சிய இந்த ரெண்டு பேரும் பார்த்து இது மூலமா இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஐயா நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற குழந்தைகள் கெட்டு போவதற்கு அவங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போவதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க ஐயா இதுக்கெல்லாம் பெத்த விதான ஐயா காரணம் அதைத்தான் அந்த இதுல மன்றத்துல நான் வந்து என்னுடைய அடுத்த குற்றச்சாட்ட பதிவு செய்யறேன் அப்புக்குட்டி தாங்கள் இந்த கருத்தை ஒத்துக்கொள்கின்றீர்களா ஏங்க இவர் என்ன தேயாச்சும் எங்கேயாச்சும் போய் பார்த்துபிட்டு என்ன தேச்சு இங்க வந்து உளரிகிட்டு இருக்கிறாருங்க யாரோ ஒரு வீட்டுல யாரோ ஒருத்தர் பண்ணாங்கிறதுக்காக எல்லாரையும் அப்படியே ஒட்டு மொத்தமா குத்தஞ்சு விடக்கூடாதுங்க இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லா இடத்துலயுமே இருக்குது நல்லது பண்றவு நம்ம எடுத்துக்கணும் கெட்டது பண்றவங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதையே நம்ம எல்லாரும் அதை பண்ணி சொல்ல முடியாதுங்க இன்னொன்னு தொலைக்காட்சியில வருது அதெல்லாம் பார்க்காம இதை பார்க்கறாங்கிறக்காக ஒட்டுமொத்தமா தொலைக்காட்சியை பார்க்க கூடாதுன்னு சொல்றது எப்படிங்க சரியா வரும் அதனால இந்த கருத்தை நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க சசிமாமா தங்களுடைய அடுத்த குற்றச்சாட்டு வேறு ஏதனும் இருக்கின்றதா குழந்தைகளை வந்து பெத்தவுக சுயமாவே சிந்திக்க விடுறது இல்லைங்கய்யா எதுக்கு எடுத்தாலும் இவங்கதான் முந்தி முந்தி வந்துகிட்டே இருப்பார்களே தவிர அந்த குழந்தைகளை சுயமா சிந்திக்கவோ பேசவோ விடுறது கிடையாது அதுதாங்க என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு இதை எப்படி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா அந்த வீட்டில் அந்த பொண்ணு கிட்ட அம்மா உன் பேர் அண்ணம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மா முந்திக்கிட்டு வந்து அவன் பேரு வித்யா அப்படின்னாங்க எத்தனாவதுமா படிக்கிற நீ அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மா வந்து ரெண்டாவது படிக்கிறான் அப்படின்னாங்க ஏம்மா நீ ஸ்கூலுக்கு எப்படி வேன்ல போவியா இல்லை உங்க அப்பா கொண்டாந்து ஸ்கூலில் விடுவாள் எப்படி போறானி அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மா வந்து இல்லை அவன் வந்து வேன்ல தான் போறான் இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட நான் என்னத்த கேட்டாலும் இவங்க அம்மா தான் முந்தி முந்திக்கிட்டு பதில் சொல்றாங்களே தவிர அந்த குழந்தைய ஒண்ணுமே பேச விட மாட்டேங்கிறாரு அப்படி அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் ஏம்மா நான் குழந்தைகிட்ட தனமா கேக்குறேன் அது ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை சொல்லட்டுமே ஏன் நீங்க சொல்லிக்கிட்டு இல்ல அவன் யார்ட்டையும் பேச மாட்டான் ஏதாவது இப்படி சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை பேசாது பேசாதுன்னு சொல்லி சொல்லி அதிகளை ஒதுக்கி வச்சு அஹ் அதுகளுடைய அந்த மாதிரி மாத்திராரு இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுங்க அதாவது குழந்தைகள் பேசாத குழந்தைகளே நம்மதான் பேச சொல்லணும் மாமா கேட்கறாப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா தான் குழந்தை சொல்லும் அதை விட்டுட்டு அது பேசாத பேசாத இவங்களே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அதாவது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையைப் பூரா இவங்களே வாழ்ந்துடுறாங்க அது மட்டும் இல்லங்கய்யா இப்ப வந்து இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லி வீட்டுல சில கைவினைப் பொருட்கள் எல்லாம் பண்ணி கொண்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பண்ணணும் அதுகளுக்கு ஒரு பழக்கம் வரணுங்கிற கட்சி அதெல்லாம் பண்ண சொல்றது ஆனா அந்த பெத்தவு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் சாமானியும் வாங்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர்களுடைய இருக்கிற திறமையைப் பூரா காட்டி அந்த பொருளை பண்ணி அந்த குழந்தைகளை கொடுத்து விடுவாங்க அது கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் காமிச்சு அதுக்கு ஒரு மதிப்பெண் வாங்கிட்டு வரும் இதில் என்னங்கையோ பெருமையாக இருக்குது இதை வேற எல்லாட்டையும் சொல்லிக்கு பண்ணி கொடுத்தேன் அவர் கொண்டு போனால் இவ்வளவு இவ்வளவு மார்க் வந்துருக்குன்னு இதை வேற பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிக்குவாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால அந்த குழந்தைகளுக்கு அவங்க கைப்பட அவங்க செஞ்சு அவங்களுடைய திறமை வளரணுங்கிறதுக்காத்தே இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுடைய வாழ்க்கையை பூரா அந்த பெரியவங்களே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க குழந்தைகளுடைய அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்றதே கிடையாது அதுதாங்க என்னுடைய குற்றச்சாட்டு அப்ப குட்டி இந்த கருத்தை தாங்கள் மறுக்கின்றீர்களா அடையாங்க இவர் யார் வீட்டுக்காச்சும் எங்கயாச்சும் போறாரு யாரோ இவரத்தை பண்றத வச்சுக்கிட்டு வருதுகொண்டா அதுல பொதுவாவெல்லாம் பேசுவாருங்க இந்த மாதிரி எல்லாம் கருத்தை எல்லாம் சொன்னா அது சரியா வராதுங்க நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் ஏதோ ஒரு வீட்டுல எங்கேயோ நடந்த சம்பவத்தை வச்சு ஒட்டு மொத்தமா எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க சொல்றது தப்புங்க இன்னைக்கு குழந்தைகிட்ட எல்லாம் வாயை கொடுத்தோம்னா நம்ம திருப்பி வாங்க முடியல அவ்வளவு பேச்சு பேசுதுங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பத்து பதில் சொல்லுதுங்க அந்த அளவுக்கு எல்லா பிள்ளைலாம் அறிவு தீர்ச்சனியமா இருக்குதுங்க அதை விட்டுப்பட்டு இவர் வாட்டுக்கு என்ன தேவ ஒரு கப்சா அடிச்சு விட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க அடுத்ததான் பள்ளிக்கூடத்துல வந்து இந்த மாதிரி வண்ணிக்கிட்டு வச்சுறாங்கன்னா பெத்தவு வந்து கூட இருந்து உதவி பண்ணுவாங்க இப்படி பண்ணுபா அப்படி பண்ணுவான்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதை கேட்ட அந்த பிள்ளைய பண்ணுங்க அவ்வளவுதான தவிர இவுங்களே உட்காந்து எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் யாரும் பண்றது இல்லைங்க அதனால இவராக நினைச்சேன் நினைச்சேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறையுமே நான் மொத்தமா மறக்கிறேன் கையா இவர் சொல்ற எல்லாமே வந்து ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்களாக அவர் சொல்லிக்கிட்டு அதனால இது எல்லாமே இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே தவறுங்கிறத இந்த மாமன்றத்தில் நான் திருப்பி திருப்பி அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் அதனால நீங்க ஒரு நல்ல தீர்ப்ப கொடுங்க இவருடைய பேச்சு இவருடைய வழக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு உற்ற இருந்து அவர்கள்தான் குழந்தைகளை மென்மேலும் பெரியவர்களாக்குவதற்கு உதவுகிறார்கள் தீர்ப்பனையுடுப்பீங்க சசிமா அம்மா தாங்கள் வேறு ஏதேனும் கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றீர்களா ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லணும்னு நினைச்சா நிறைய சொல்லல அங்கயா அவ்வளவு இருக்கு இருந்தாலும் இந்த மன்றத்தில் இதுக்கு மேல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் அது அவ்வளவு நல்லா இருக்காது அதனால இதோட என்னுடைய கருத்துக்களை நான் முடிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் நான் எடுத்து வச்ச குற்றச்சாட்டுகளில் பெற்றவர்களுடைய குற்றச்சாட்டு நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பெற்றதேன் அதாவது குழந்தைகள் வழி மாறி போவதற்கும் அவர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதற்கும் முழு முதல் இருப்பது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய விவாதம் இதை இதற்கு சரியான தீர்ப்பு நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்றத்தில் நான் என்னுடைய வழக்கை நிறைவு செய்கிறேன் ஐயா சசிமாமா அப்புக்குட்டி இருவரது விவாதங்களையும் இம்மன்றம் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் சசி சசிமாமா எடுத்து வைத்த கருத்துக்கள் விவாதங்கள் அனைத்துமே நடைமுறையில் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய சம்பவங்களாகவே இருக்கின்றது அதாவது முதலாவதாக குழந்தைகளை அதிகம் செல்லம் கொடுத்து அவர்களை தட்டிக்கேட்காத தன்மையினால் குழந்தைகள் தவறு செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு சசிமாமாவால் முன்வைக்கப்பட்டது அடுத்ததாக அளவுக்கு அதிகமாக பணம் கொடுப்பதாலும் அவர்களுடைய பாதை மாறுகிறது என்றார் ஆரோக்கியம் என்ற பெயரில் ஆரோக்கியத்தை வளர்க்கிறேன் என்ற பெயரில் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் பெற்றோர்கள்தான் என்பதையும் அவர் முன்வைத்தார் அந்நிய மோகத்தால் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் சீர்கெட்டு அழுகிறது என்பதையும் சசிமாமாவர்கள் முன்வைத்துள்ளார்கள் அடுத்ததாக தாய்மொழிப்பற்று இல்லாத ஒரு தன்மையையும் தொலைக்காட்சியின் மூலமாக பெற்றோர்கள் அடிமையாகி குறிப்பாக தாய்மார்கள் தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடிமையாகி குழந்தைகளையும் சீரழிக்கிறார்கள் என்ற கருத்தையும் சுயமாக சிந்திக்க விடுவதில்லை என்ற கருத்தையும் இதுபோன்ற பல கருத்துக்களை சசிமாமா அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் இவை அனைத்துமே நடைமுறையில் நாம் பெரும்பாலான குடும்பங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு நிலவுவதால் பெற்றோர்கள் இதுபோன்ற குறைகளை சரிசெய்து குழந்தைகளை மென்மேலும் வளர்த்து பெரியவர்களாக சிறந்தவர்களாக சிறந்த குடிமகன்களாக உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த மாமன்றம் தீர்ப்பளிக்கின்றது இந்த வழக்காடுமன்றத்தில் தனது வாத திறமையால் வழக்குகளை முன்வைத்த சசிமாமா அவர்களையும் வழக்குகளை முறையாக எதிர்த்து எதிர் வழக்கடிய அப்புக்குட்டி அவர்களையும் இந்த மாமன்றம் வெகுவாக பாராட்டுகிறது இந்த வழக்கை மிகவும் சுவாரஸ்யமூட்டும் வகையில் அவ்வப்பொழுது ஆரபாரம் செய்து ஊக்குவித்த சபையோர்களுக்கு இந்த மாமன்றம் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்